ஒருவரை பொருட்களை பாதுகாக்கும் ஒரு பொறுப்புக்கு பணியாளராக நாம் நியமித்து அவர் ஒரு ஊசியையோ அதற்கு மேல் உள்ளதையோ நம்மிடம் மறைத்துவிட்டால் இது மோசடியாகும் இதை மறுமை நாளில் அவர் கொண்டு வருவார் என்று நம்பி செல்லும் லாகும் அலீவ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது வாசிகளில் ஒரு கருப்பு நிறத்தவர் அவர் எழுந்து இறை துதரவர்களே நீங்கள் எனக்கு தந்த பொறுப்பை என்னிடம் இருந்து திரும்ப ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றார் உனக்கு என்ன நேர்ந்தது என்று நபி அவர்கள் கேட்டார்கள் இவ்வாறு நீங்கள் கூறுவதை உங்களிடம் கேட்டேனே என்று கூறினார் நான் இப்போதும் அதையே கூறுகிறேன் பொறுப்புக்கு பணியாளராக ஒருவரை நாம் நியமித்தால் அவர் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கொண்டு வரட்டும் அதிலிருந்து கொடுக்கப்பட்டதை எடுத்துக் கொள்வார் அதில் தடுக்கப்பட்டதை விலக்கிக் என்று நபி சொல்லம் ஆகும் அனேஹி அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு